நாற்பத்தி எட்டு அபு வாயிரம் கேட்டேன் அவர்கள் நபிசல்லும் அலஹிவசல்ல அப்துல்லாக வழியாக ஒரு முஸ்லிமை இயேசுவது பாவம் அவனுடன் போரிடுவது கொலை செய்வது இறை நிராகரிப்பாகும் என்றார் முர்ஜியா என்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் செய்யும் எந்த பாவத்திற்கும் தண்டனை கிடையாது என்று சொல்லும் ஒரு வழி கட்டப்